வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு புவியலுக்காக கந்தர்போட்டை நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சந்தர் மோகன் என்ற இந்திய அமெரிக்க விஞ்ஞானி வயிற்று அலர்ஜியை கண்டறிய எளிய வழியினை கண்டுபிடித்துள்ளார் இரண்டு அண்மையில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலமான புகழ்பெற்ற எழுத்தாளர் குல்திக் ரயானி சுயசரிதையின் பெயர் பெயான் தி லைஸ் பிஇஒய் என் பெயான் ஸ் எல்ஐ என் இஸ் என்பதாகும் மூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையிலான ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை அறிக்கையடங்கிய பட்டியலில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது நான்கு சஞ்சீவ்காந்தி தேசிய பூங்காவின் விளம்பர தூதுவராக ரவீனா தாண்டன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ககன்யான் விண்வெளி திட்டத்தின் கீழ் எத்தனை இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்ப இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது இரண்டு உலக யூத் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா எத்தனை வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது மூன்று ஆசிய போட்டிகளின் ஒன்றான ஹெக்டர்தலானின் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் நான்கு இந்தியாவின் மிக மதிப்புமிக்க நிறுவனம் எது மீண்டும் நாளை சந்திப்போ நன்றி